ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் மிகமிக அரிதான இந்த மனுஷென்மாவை பயனுள்ளதாக நாம் ஆக்கிக்கணும் பயனுள்ளதாக ஆக்கிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் நம்முடைய ஜென்மாவை பயனுள்ளதாக ஆக்கிக்கிறதுக்கு நான்கு பலன்களையும் நமக்கு கொடுத்துருக்கார் பகவான் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இவை நாளும் நாம் அடையிறது தான் பலன் இவை நாளும் மனுஷன் ஜென்மாவில் மட்டும்தான் அடைய முடியும் பாக்கி பிராணிகள்னாலே இவை நாளும் அடைய முடியாது இவை நாளுக்கும் தான் புருஷார்த்தம்னே பேரு புருஷார்த்தம்னா மனிதனால மட்டுமே அடையக்கூடியது நாம் என்ன சங்கல்பம் பண்ணிட்டாலும் கூட தர்மார்த்த காமமோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியார்த்தம் அப்படின்னு சங்கல்பம் சொல்கிறோம் எந்த காரியம் நாம் செய்தாலும் இந்த நான்கு பலன்களையும் அடையிறதுக்கு தான் அப்படிங்கிறது தான் நாம் பிரார்த்தனையாக வைக்கிறோம் அதுலேயும் நான்காவதாக உள்ள மோக்ஷங்கிறது தான் பரம புருஷார்த்தம்னு பேர் பாக்கி உள்ள தர்மம் அர்த்தம் காமம் இவை மூன்றும் மோட்சத்துக்கு உதவி புரிகிறது நாம் அடைய வேண்டிய பலன் மோக்ஷம் மோக்ஷம்னே என்ன அப்படின்னா ஞானப் பிராப்தி நாம் ஞானானுபவத்தை அடையணும் அது எப்படி அடையிறது அது எங்கே இருக்கு அப்படின்னா நாம் போய் ஏதோ ஒரு இடத்துல போய் அதை வாங்கணும்னோ அல்லது இன்னொருத்தர் சேர்ந்து அதை நாம் பெற்றுக்கொள்ளணும்னோ அர்த்தம் இல்லை நாம் தினப்படி அனுபவிக்கிறோம் ஞானத்தை ஆனால் நமக்கு அது தெரியறதில்லை ஏன் அப்படின்னா அஜானேனாவிரதம் ஞானம் அஜானம் மறைச்சுருக்கு ஆகையினால அகம் ஜானி அப்படிங்கிற அனுபவம் நமக்கு வரமாட்டேங்கிறது நாம் ஜானத்தை அனுபவிக்கிறேங்கிற ஞானம் எண்ணம் நமக்கு வரமாட்டேங்கிறது ஆனால் நாம் ஆத்மாவை அனுபவிச்சுருக்கோம் எப்பொழுதும் எங்க தெரிகிறது அப்படின்னா சுஷுப்தியில தெரியறது அப்படினு உபனிஷத்து சொல்றது நமக்கு மூன்று நிலைகள் இருக்கு ஜாகிரது ஸ்வப்னம் சுசுப்தின்னு மூணு இவை மூணுக்கும் தான் அவஸ்தான் பேர் அவஸ்தான்னா ஏதோ தலைவலினால அவஸ்தப்படுறது வயிற்று வலினால அவஸ்தப்படுறது அந்த அவஸ்தை இல்லைங்க அவஸ்தைன்னா நிலைன்னு அர்த்தம் ஜாகிரத அவஸ்தை அப்படின்னா எல்லா இந்திரியங்களும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிற நிலைக்கு ஜாகிரதன்னு போயிரு பகல் ரெண்டாவது ஸ்வப்னம் மூணாவது சுசுப்தி இந்த மூன்று நிலைகளையும் மாறி மாறி தான் நாம் ஒவ்வொருத்தரும் வரும் அதில் ஜாகிரத முடிஞ்சி ஸ்வப்னம் வருது நாம் படுத்துக்கிறோம் ராத்திரி படுத்துட்டா மேலே ஃபேன் ஓடின்னு இருக்கு ஃபேனை பார்த்துட்டே படுத்துன்ட்ருக்கோம் கண் ஃபேனை பார்த்துன்ருக்கு அக்கம்பக்கம் யாரோ ரெண்டு பேர் பேசின்னு இருக்கா அது காதில் விழுந்துகிட்டே இருக்கு அப்படியே படுத்துன்ருக்கோம் கொஞ்ச நாளை கழித்து கண்ணு மூடினுடும் அக்கம் பக்கம் உள்ள சத்தம் மட்டும் காது கிரகிக்கும் இன்னும் கொஞ்ச நாளை ஆச்சுன்னா காதும் சத்தத்தை கிரகிக்காது மனசு மட்டும் வேலை செய்துட்டே இருக்கும் அப்புறம் ஸ்வப்னம் வருது அந்த ஸ்வப்னமும் முடிஞ்ச அப்புறம் நமக்கு எப்படி இருக்கு அதுக்குதான் சுசுப்தின்னு பேர் அங்கதான் நாம் ஞானத்தை அனுபவிக்கிறோம் ஆத்மாவை அனுபவிக்கிறோம் அத்திரீவாயம் புருஷ ஸ்வயஞ் ஜோதிகி அப்படின்னு மந்திரம் இங்கதான் நமக்கு ஸ்வப்பிரகாசம் ஆனந்தம் பிரகாசிக்கிறது ஆத்மா பிரகாசிக்கிறது அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது அப்படிதான் நாம் தினப்படி ஆத்மாவையும் நாம் அனுபவிக்கிறோம் இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா எழுந்துட்டப்பறம் நாம் என்ன சொல்கிறோம் சுகமஹம் அஸ்வாப்சம் நான் சுகமாக தூங்கினேன் வேற ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிறோம் எழுந்திருந்த அப்புறம் அங்கே மூணு பிரகாசிக்கிறது அப்படின்னு பகவத் பாதாச்சாரியால் நமக்கு காட்டியிருக்கார் அதாவது சுகம் அகம் அகம்னா நான் நான் சுகமாக தூங்கினேன் வேறு எதுவும் தெரியல அப்படின்னு மூணு சொல்கிறோம் நான் அப்படிங்கிறதுனால அகங்காரம் தெரிகிறது சுகமாக தூங்கினேன் சுகம் அப்படின்னா அங்கே ஆத்மாவை சொல்கிறோம் வேற ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறோம் அது அஜானம் இந்த மூணும் பிரகாசிக்கிறது சுசுப்தியில் அப்படின்னு காட்டியிருக்கா அங்கே தான் நாம் ஆத்மாவை அனுபவிக்கிறோம் ஞானத்தை எப்படி நாம் சுசுப்தியில் அனுபவிக்கிறோமோ அதை ஜாகிரதையிலையும் கொண்டு வரணும் முழிச்சிண்டிருக்கிற பொழுதும் இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாமல் ஆத்மாவை அனுபவிக்கிற நிலைக்கு நாம் கொண்டு வரணும் அதற்காகத்தான் நமக்கு இந்த உபனிஷத்துகள்லாம் வச்சுருக்கா சிரவணம் மரணம் நிதித்தியாசனம்னு அதுக்கு சாதனங்கள்லாம் வச்சுருக்கா வேதாந்த சிரவணம் பண்ணணும் ஒரு குருவின் மூலமாக வேதாந்தத்தை ஸ்ரவணம் பண்ணணும் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அதை நினச்சின்ண்டே இருக்கணும் தச்சிந்தனம் தனம் அந்யோன்யம் தத் பிரவர்த்தனம் ஏதேகபரத்விரம்மாபியாசம் பிதிர்புதாக அதையே நினைச்சிருக்கணும் தற்கதனம் அதை பற்றியே பேசணும் யார்கிட்ட பேசினாலும் அந்த விஷயமாகவே பேசறது அப்படி இருந்தால் நமக்கு இந்த ஆத்மானுபவம் நமக்கு பிரகாசிக்கும் அதற்கு நிறைய சாதனங்கள் நமக்கு சொல்லியிருக்கா நாம் எந்த காரியத்தை செய்தாலும் திரிகரண திரிக்கரண சுத்தின்னா கை கால் கன்று காது மூக்கு இவைகளுக்கெல்லாம் இந்திரியங்கள்னு பேர் அப்புறம் வாக்கு மூணாவது மனசு இந்த மூணு நாளையும் தான் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் இது மூணும் ஒருமிக்க நாம் செய்யணும் பண்ணினா நமக்கு அந்த பலன் பூர்ணமாக கிடைக்கும் அப்படி தானே நாம் எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு உத்தியோகத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறது அது வெளி வெளியின்றியங்கள் அப்புறம் நாம் அங்கே என்ன பேசணுமோ அதை பேசணும் அது வாக்கு அவள் எப்படி கேள்வி கேட்பா நாம் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு மனசில் ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிறோம் இது மானசிகம் இந்த திரிகரணத்து நாம் எந்த காரியத்தையும் நாம் செய்கிறோம் அதுபோல நாம் இந்த ஜான அந்த வேதாந்த ஸ்ரவணம் பண்ணுறதுக்கே நமக்கு சில அதிகாரங்கள் வேணும் அதுக்கு தான் சாதன சதுஷ்டயம்னு பேர் அந்த அதிகாரத்தோடு நாம் அந்த உபனிஷத்தை சிரவணம் பண்ணணும் அப்படி சிரவணம் பண்ண பண்ண பண்ண நம்முடைய மனசு அதையே நினச்சிட்டு இருக்கணும் அதை பற்றியே பேசணும் அப்படி இருந்தால் நமக்கு இந்த ஜான அனுபவம் நமக்கு சித்திக்கிறது அதற்கு நமக்கு முக்கியமாக வேண்டியது ஒரு நல்ல குரு வேணும் நல்ல குரு போய் நாம் அடையணும் அந்த குரு நமக்கு உபதேசம் பண்ணுவார் அதை கேட்க கேட்க நமக்கு அனுபவத்தில் வரணும் இப்படி தான் நாம் மோக்ஷத்தை அடையிறதுக்கான வழி அதில் நிறைய சாதனங்கள் இருக்குது இந்த அத்வைதத்துக்கு அத்வைத மார்க்கத்தில் அதில் முக்கியமாக உள்ளது சந்யாசங்கிறது ரொம்ப அவசியம் சந்நியாசாசிரமங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கா அதை ஏன் முக்கியமாக சொல்லியிருக்கா அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கும்